வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு பணக்காரர் ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் புரிந்து கொண்டிருந்தார் அவருக்கு எதிர்க்கையில் ஒரு முதியவர் கிழிந்த உடைகளுடன் மிக பணிவாய் அமர்ந்திருந்தார் இந்த ஆள் எப்படி முதல் வகுப்பில் என்று அலட்சியமாக பார்த்த பணக்காரர் அவரை தனக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்ய ஏவியதோடு மிகவும் கீழ்த்தனமாக நடத்தினார் திரண்டிருந்து மாலையிட்டு வரவேற்றார்கள் அவர் ஒரு பெரிய ஞானி என்பது இந்த பணக்காரருக்கு அப்போதுதான் தெரிய வந்தது உடனடியாக அந்த ஞானியின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அந்த முதியவர் சொன்னார் உனக்கான மன்னிப்பை நான் தரமாட்டேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு ஏழை முதியவரிடமும் அதை கேட்டு பெற்றுக் கொள் என்றாராம் ஒரு ஞானியை ஏழையாக பார்த்த செல்வந்தர் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஏழையையும் ஞானியாக பார்க்க தொடங்கினார்